உடனடியாக கோவலன் சொல்லுகிறான் நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன் அது எனக்கு தீங்கு விளைவிக்குமோ என்று அஞ்சுகிறேன் என்று அந்த கனவினை கவுந்திய அடிகளிடத்திலே சொல்லுகிறான் இப்பாண்டிய மன்னனது தலைநகராகிய மதுரையில் ஒரு கீழ்மகனால் என் மேல் பணி சுமத்தப்பெற்று என் மனைவி கண்ணகி நடுங்கி துயரடைந்தாள் நான் முடுத்தியிருந்த ஆடையோ பிறரால் பறிக்கப்பட்டது பின்பு எருமை கடா மீது நான் ஏறிச் சென்றேன் அழகுமிக்க கருங்கூந்தலை உடைய கண்ணகியோடு பற்றினை துறந்த மேலோர் பெரும் பேற்றினை நாங்கள் பெற்றோம் இது மன்மதன் தன் மலரம்புகளை விட்டு அழகு விளங்கும் போதி மரத்தடியில் தங்கியுள்ள புத்தபெருமான் முன்னர் மணிமேகலையை துறவியாக்குகிறாள் மாதவி நள்ளிருளில் கூடிய வைகரையில் நான் இந்த கனவை கண்டதால் இந்த கனவால் எனக்கு துன்பம் வந்து சேரும் என்று உணர்கிறேன் என்று கூறுகிறான் கோவல் இதனை கவுந்தியடிகளும் மாடலமறையவனும் கேட்டு அதற்கு ஆறுதல் எதுவும் கூறவில்லை நாம் இங்கே நன்றாக சிந்திக்க வேண்டும் அவன் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறான் நான் கண்ட கனவு எனக்கு தீமை விளைவிக்குமோ என்று அவர்களிடத்திலே கூற அவர்களிடம் இந்த கனவை பற்றியோ அவனுக்கு வருகிற தீமையை பற்றியோ சொல்லாமல் எதுவும் ஆறுதல் கூறாமல் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீங்கள் இருக்கிற இடம் இந்த புரஞ்சேரி அறத்துறை மாக்களுக்கு இல்லாது புரச்சிறை மாக்களுக்கு பொருந்தாது ஆகவே இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடாது இதை விட்டு நீங்கள் மாலைக்குள் மதுரைக்குள் சென்று விடுங்கள் என்று இங்கு ஒழிக நீ இருப்பு என்றே சொல்லுகிறார் கவுந்தியடிகள் யார் காதலி தன்னோடு கதிர் செல்லும் முன் அதாவது மாலை காலத்திற்குள்ளே நீ மதுரைக்கு சென்றுவிட வேண்டும் இங்கு இருப்பது உனக்கு பொருத்தமாகாது என்று சொல்வதை பார்க்கிற போது நமக்கு பழைய செய்தி ஒன்று நினைவுக்கு வருகிறது கோவலன் கண்ணகி கௌந்தரிகள் மூவரும் மதுரைக்கு வரும் வழியில் சாரணர்களை சந்திக்கிறார்கள் அந்த சாரணர்கள் சொல்கிறார்கள் பவந்தரு கவுந்தி உனக்கு பழ வந்து உன்னை துன்புறுத்தும் ஆகவே நீ இந்த பாச உணர்ச்சியை விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள் அந்த பாச உணர்ச்சி என்ன கண்ணகியின் மேல் கவுந்தியர்களுக்கு அளவில்லாத அன்பு அந்த அன்பு காரணமாக அவர் கண்ணகியை பாதுகாக்க வேண்டும் என்றே கருதுகிறார் அந்த கருத்து ஒரு துறவிக்கு பொருந்தாது என்பதைத்தான் அந்த சாரணர்கள் பவந்தரு பாசம் ஒழிக என்று சொல்லுகிறார்கள் ஆக இங்கு என்ன நடந்தது என்றால் கோவலன் மாதவிால் மணிமேகலையை பெற்றது கவுந்தியடிகளுக்கு இப்பொழுதுதான் தெரிய வந்தது இப்படிப்பட்ட அழகிய கண்ணகி இருக்கும்போது இவன் ஒரு பரத்தையோடு இருந்து ஒரு குழந்தையை வேறு ஆகவே இவன் பாவம் செய்தவன் இவனோடு நாம் இருந்தால் நமக்கு அந்த பாவம் வந்துவிடும் என்று கருதி அவனை உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் போகும்படியாக சொல்வது நமக்கு வியப்பைத் தருகிறது கோவலனையும் கண்ணகியையும் கண் போல பாதுகாத்து வந்த கவுந்தியடிகள் திடீரென்று நீங்கள் இங்கே தங்கக்கூடாது மாலைக்குள் நீங்கள் மதுரைக்கு சென்று விடுங்கள் உங்களை உங்கள் உறவினர்களை வரவேற்பார்கள் என்று சொல்லி உடனடியாக போகச் சொல்கிறார் இதற்கு காரணம் என்ன என்றால் கோவலன் தீவினைகளை சார்ந்தவன் அந்த தீவினை தன்னையும் வந்து சேருமோ என்று எண்ணி கவுந்தியடிகள் அவர்களை மாலைக்குள் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று கட்டாயமாக சொல்வது நமக்கு உள்ளபடியே வியப்பைத் தருகிறது ஏனென்றால் கவுந்தியடிகள் கண்ணகியை அப்படி கண்போல பாதுகாத்து வந்தவர் எப்படி அவர்களை போகச் சொல்கிறார் என்பது இருந்தது அந்த நேரத்தில் மாதிரி என்ற ஓர் இடைக்குல பெண் கவுந்தியடிகளை வணங்குவதற்காக அங்கே வருகிறாள் அவளை பார்த்தவுடன் கவுந்தியடிகளுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது கண்ணகியை மாதிரி இடத்திலே அடைக்கலப்படுத்தி விடலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது அந்த எண்ணம் தோன்றியவுடன் அவளுக்கு அடைக்கல பொருளின் பற்றி ஒரு கதையை சொல்கிறார் அப்படி அடைக்கல பொருளை பாதுகாத்தால் நிச்சயமாக வீடு வேறு உண்டு என்ற விளக்கத்தையும் சொல்கிறார் அப்படி சொல்லி கண்ணிகை மாதிரியிடத்திலே அடைக்கலப்படுத்துகிறார் கவுந்தியடிகள் ஏனென்றால் மாதரி ஆயர் குலத்து பெண் என்பதால் வாழ்க்கையில் எந்த துன்பமும் அவர்கள் செய்வதில்லை பிறருக்கு உதவி செய்வதுதான் அவர்கள் குலத்தொழில் என்பதனாலே அவரிடத்திலே அடைக்கலப்படுத்துகிறார் அப்படி அடைக்கலப்படுத்தும் போது அவர் சொல்லுகிற சில செய்திகளை நாம் இப்போது பார்க்க வேண்டும் அவர் கண்ணையை பற்றித்தான் சொல்கிறாரே தவிர கோவலனை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்பது இங்கு குறிக்கத்தக்கது என்ன சொல்லுகிறார் நீ மாதிரி ஆகிய நீ கண்ணையைக்கு காவலும் ஆகிழை தனக்கு தாயும் நீயே தாங்கு என்று சொல்லுகிறார் நீ அவளுக்கு கண்ணகிக்கு தாய் போல இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார் அது மட்டுமல்ல கண்ணகி தன் வண்ணச்சிரடி மண்மகள் அறிந்திருள் என்கிறார் கண்ணகி வெளியே நடந்து போனது கூட இல்லை என்கிறார் அவள் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து மதுரை வரையிலும் முன்னூறு மைல் நடந்து வந்திருக்கிறாள் என்பது இங்கே குறிக்கத்தக்கது ஆகவே இந்த துன்பத்தை எல்லாம் அவள் தாங்கி கொண்டது எதற்கென்றால் தன் கணவனுக்காக அவள் தாங்கிக் கொள்கிறாள் என்பதையும் சொல்லுகிறார் அதனாலே தன் காணாத தகைசால் தூங்கொடி அவள் எப்படிப்பட்டவள் என்று கவுந்தியடிகள் அவர் அவரால் சபிக் சபிக்க கூட முடியும் என்றால் எவ்வளவு ஆற்றலுடையவர் அவர் சொல்லுகிறார் கண்ணகி சொல்லுகிறார் கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் இந்த கற்பு நிறைந்த கண்ணகியை போன்ற ஒரு தெய்வத்தை நான் இந்த உலகத்தில் வேறு எங்கும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார் கண்ணகியை தெய்வமாக சொல்லுகிறார் இளங்கோவழிகளுடைய அடிப்படை கருத்தே கண்ணகி தெய்வமாக்க வேண்டும் என்பதுதான் அது சாலினி என்ற வேட்டுவ பெண்ணாலே அவளை சொல்லுகிற போது தென் தமிழ்ப்பாவை செய்த தவ கொழுந்து தவ கொழுந்து என்று கண்ணகி ஒரு தெய்வம் ஏற பெற்ற சாலினி கூறுகிறாள் இங்கே கவுந்தியடிகள் சவிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவர் அவருக்கு இந்த இடத்தில் கண்ணகியை என்ன சொல்லுகிறார் கற்புக்கடம் மூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்குடை தெய்வம் யாம் கண்டிலமால் எனக்கு தெரிந்த வரையில் இத்தகைய கற்புடைய தெய்வம் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார் ஆகவே பத்தினி பெண்ணில் இருந்த நாடு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாடல்லவா ஆகவே அந்த அருமையான ஒரு தெய்வத்தை நீ அடைக்கலமாக பெற்று அவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அடக்க பெருமையை ஒரு கதையை கொண்டு மாதிரிக்கு மனத்தில் படுமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் கண்ணகியையும் கோவலனையும் ஆட்சியர் வசிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்ற மாதிரி அங்கே அவர்களுக்கு ஒரு புதிய தனி வீட்டினை குடிசையினை அவர்கள் தங்குவதற்கு கொடுத்தாள் அத்துடன் தெரிந்த தோழியர்களையும் அழைத்து கண்ணகியை நீராடச் செய்து புத்தாடை அணிவித்து கோலம் செய்தாள் அதற்கு பிறகு கண்ணகிக்கு சமைப்பதற்கென்று புதிய மண்பானைகளையும் காய்கறிகளையும் துணைக்கு தன் மகள் ஐயையையும் அனுப்பி வைக்கின்றாள் கண்ணகி மனையரம்படுத்த காதையில் நடத்தி காட்டண்டிய செயல்களையெல்லாம் கொலைக்கிழக்காதையின் தொடக்கத்திலே இளங்கோவடிகள் சொல்வது ஒரு அவல நாடகத்தில் இதுபோன்று அமைப்பது வழக்கம் என்பதால் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம் கண்ணகி இதுவரையிலும் சமைத்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்புகள் இல்லை கண்ணகி பெருஞ்செல்வ குடும்பத்திலே பிறந்த மகள் அவளோ பண்ணச்சீரடி மன்மகள் அறிந்திரள் அவள் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை ஆகவே அவள் சமைத்தாளா இல்லையா என்பதை பற்றி நாம் அறியுமாறு இல்லை இப்போது கோலனுக்காக அவள் சமைக்கிறாள் அறிவாழ் மனையில் தன் எடுத்து எடுத்து போது அவள் கண்கடிலே நீர் வருகிறது நெட்டியிலே வியர்வை வருகிறது கண்கள் செவக்கின்றன அவள் அடுப்பிலே அந்த காய்கறிகளை வெக அதற்கு துணையாக மாதரியின் மகள் ஐயை கூட இருந்து செய்கின்றாள் கண்ணகி சமைத்த பிறகு தன் கணவன் கோவலனை உடவு உண்பதற்கு அழைப்பு அழைக்கிறாள் அழைப்பதற்கு முன்னர் அவன் உட்கார்ந்து உணவு உண்பதற்காக உள்ள இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தில் தாளக்குள்ளினால் ஆன தடுக்கினை போட்டு பொறுத்து மாலையை எடுத்து அதனை அவனுக்கு உணவு பரிமாற அங்கே அதை விரிக்கின்றாள் தண்ணீரை தெளித்து அதை சுத்தாள் இதில் இளங்கோவடிகள் சொல்கிறார் கண்ணைக்கு பெரிய துன்பம் வரப்போகிறது அதை பூமி தாங்க மாட்டாள் என்று அந்த பூமி தேவியினுடைய வருத்தத்தை மயக்கத்தை போக்குவதற்கு அவள் தெளிக்கின்ற தண்ணீர் ஓவையாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு உணவை பரிமாறி அடிகளே அமுதுண்ண வருக என்று கோவலனை அழைக்கிறாள் கோவலன் அவள் சமைத்த உணவை மகிழ்ச்சியோடு உண்டு அவளை அவளிடத்திலே தனிமையாக இருக்கும் கண்ணகி அவனுக்கு வெற்றிலை மடித்துக் கொடுக்கிறாள் அதனை அதனை வாயிலே மென்று கொண்டு கோவலன் கண்ணகியை அழைத்து அவளிடத்திலே அன்பாக பேசத் தொடங்குகிறான் அந்த உரையாடல்தான் நமக்கு சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மனம் விட்டு பேசுகிற அந்த செயல் நமக்கு புதிதாக இருக்கிறது கோவலனும் கண்ணகியும் அந்த உணவு வருமாறி சாப்பிடுவதை பார்த்த மாதரிக்கு கோவலனையும் கண்ணகியையும் பாராட்டுகிற அந்த தன்மை நம்மால் ஆயர்பாடியில் யசோதை என்ற புதுமலர் போன்ற நிறமுடைய கண்ணனும் பல வகை அணிய அணிந்து பசியாற்றும் கண்ணகியை பார்த்தால் நப்பின்னை போல இருக்கிறாள் அழகிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதே என்று மாதரி மகிழ்ந்ததாக இளங்கோவடிகள் சொல்கிறார் அப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கோவலன் கண்ணகியை அழைத்து தன் உள்ளத்தை திறந்து பேசுகின்றான் கோவலன் உணவெல்லாம் உண்டு மகிழ்ந்த பிறகு கண்ணகியை தனியே அழைத்து பேசுகிறான் இதுதான் அவன் கடைசியாக கண்ணகி இடத்திலே பேசுகின்ற காட்சி என்பதை நாம் மறக்க இயலாது அவன் மாதரி மாதவியை விட்டு பிரிந்து கண்ணகி இடத்திலே வந்தபோது கண்ணகியின் இடத்திலே நான் புருளையெல்லாம் துளைத்து விட்டேன் சலதியோடி ஆடி தொலைத்து விட்டேன் என் பா என்னுடைய வறுமை பிறரால் பார்த்து நகைக்கக்கூடியதாக இருந்தது என்று குறிப்பிட்டியை முன்னர் பார்த்தோம் அப்பொழுது கண்ணகி தன்னுடைய காத்திலம்பு இருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை அவள் கூற அவன் காத்திலம்பை நான் முதலாக வைத்து மதுரையிலே பொருளீட்டப் போகிறேன் என்று சொல்லி அவளை அழைத்து கொண்டு மதுரைக்கு வந்த செய்தியை நாம் முன்னரே கண்டோம் இப்பொழுது கோவலன் அதற்கும் மேலே கண்ணகியை எவ்வளவு துன்பப்படுத்திவிட்டோம் என்பதை குறிப்பிடுகிறான் என்ன சொல்லுகிறான் நீ எப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவள் என் வீட்டிற்கு வந்த பிறகு நீ எவ்வளவு மதிப்போடு நடத்தப்பட்டவள் உன்னை நான் முன்னூறு கற்கள் பறக்கற்கள் நிறைந்த வழியிலே நடத்தி கூட்டி வந்தேன் நீயும் அதனை பொறுத்து கொண்டு இந்த துன்பமெல்லாம் என் பொருட்டு நீ தாங்கி கொண்டாயே உன்னுடைய பெருந்தகமையை நான் மெரிதும் மதிக்கிறேன் என்று சொல்கிறான் அப்படி சொல்லுகிறான் எழுகனை எழுந்தாய் என் செய்தனை என்று அவன் கேட்கின்ற அந்த வருத்தமான காட்சியை நாம் நினைத்து பார்க்கிறோம் அவன் மதுரைக்கு புறப்படு என்று சொல்லுகிறான் உடனே கண்ணகி மறுமொழி கூறாது தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லவில்லை மாமன் மாமியிடத்திலே சொல்லவில்லை அவன் அழைத்த உடனே அவன் பின்னாலே வந்து விடுகிறாள் அப்பொழுதுதான் அவள் தன் உள்ளத்தை திறந்து பேசுகிறாள் என்ன பேசுகிறாள் நீங்கள் போற்றா வழக்கம் புரிந்தீரியாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே நாதலின் ஏற்று எழுந்தனன் யான் என்று அவள் பேசுகிற அந்த பேச்சு கண்ணகி எவ்வளவு உள்ள உரமுடையவள் என்பதை நமக்கு காட்டுகிறது செய்ய வேண்டிய நல்ல செய்யாது மறந்தொழிந்தேன் சான்றவரால் விரும்பப்படும் நல்ல ஒழுக்கத்தை கைவிட்டேன் என்னுடைய தாய் சந்திக்கு நான் செய்ய வேண்டிய பணி விலையை செய்யவில்லை உன்னையும் கூட துன்பப்படுத்திவிட்டேன் என்றெல்லாம் அவன் சொன்ன அந்த கருத்துக்களையெல்லாம் கேட்ட பிறகுதான் கண்ணகி சொல்லுகிறாள் ஒற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையை நாதலின் ஏற்று எழுந்தனன் யான் என்று சொல்கிறாள் நான் உங்களோடு வர மறுத்திருக்கலாம் ஆனால் உங்கள் சொல்லை மீறி நடக்கின்ற உள்ளம் எனக்கு இல்லை ஆகவே நீங்கள் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடப்பது என்ற எண்ணத்திலே தான் நான் உங்களோடு புறப்பட்டு வந்தேன் என்று அவள் உறுதிபட கூறுகிற இந்த செய்தியை நாம் மறக்க முடியாது என்ன என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய அற கூறுபாடுகளை எல்லாம் செய்யாமல் என்னை புறக்கணித்து விட்டீர்கள் நீங்கள் இருந்திருந்தால் அறுவோருக்கு உணவளித்திருப்பேன் அந்த நரை பேணி இருப்பேன் சுவையை எதிர்கொண்டு வரவேற்றிருப்பேன் தொன்று தொட்டு இல்லறத்தார் செய்து வரும் இந்த கடமைகளை எல்லாம் விருந்தினரை வரவேற்று உபசித்திருப்பேன் மிக இந்த நல்லறங்களை எல்லாம் என்னை செய்ய முடியாமல் செய்து விட்டீர்களே என்று அவள் வருத்தப்பட்டு சொல்கிறாள் அந்த வருத்தம்தான் கோவலனை பெரிதும் துன்புறுத்தியது நீங்கள் என்னுடன் இல்லாமையினாலே தோன்றும் வருத்தத்தை நான் எப்படி சொல்லுவேன் உங்கள் பெற்றோர் நம்மை தனியாக குடித்தனம் நடத்த அனுப்பிய காலத்தில் நீங்கள் பிரிந்து போய்விட்டீர்கள் என்ற வருத்தம் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக உங்கள் தாய இந்த எங்கள் வீட்டு நம் வீட்டிற்கு வந்தபோது நான் அவர்களிடத்திலே வருத்தம் இல்லாதபோல சிரித்து கொண்டு அவர்களிடத்திலே பேசினேன் ஏன் அவ்வாறு பேச வேண்டும் என்றால் நீங்கள் இருந்ததால் அவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதைத்தான் நான் அப்படி நடந்து பொய்யான உருவலை நான் காட்டினேன் இப்படியெல்லாம் தாங்கள் போற்றா வழக்கம் புரிந்துவிட்டீர்களே என்று என்னுடைய வருத்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே தான் உங்களுடன் நான் புறப்பட்டு வந்தேன் என்று அவள் கூறுகின்றாள் கண்ணகி தன்னுடைய மன வருத்தத்தை எல்லாம் கோவலனுக்கு சொல்லுகிறாள் ஒற்றா எழுக்கம் பொருந்தியாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கைநாதலின் ஏற்று எழுந்தனன் யான் என்று சொல்லி தன்னுடைய மனத்தில் உள்ள குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தினாள் அதை கேட்ட கோவலன் மிகவும் வருந்தி கண்ணகியை நோக்கி உன்னுடைய சுற்றத்தார் உன்னுடைய பெற்றோர் எல்லோரையும் விட்டுவிட்டு நான் அழைத்தேன் என்றவுடன் நீ புறப்பட்டு வந்தாயே உன்னுடைய உயர்ந்த கற்பின் துணையை கொண்டு என்னோடு வந் இங்கு வந்து எனது தனிமை துயிரை ஓட்டிய பொன் போன்றவளே கொடியே பூங்கோதாய் நாணிற்பாவாய் நிழநில விளக்கே கற்பின் கொடுந்தே பொற்பின் செல்வியே என்று அவளை பலவாறு பாராட்டி அவளிடத்திலே உள்ள அந்த காச்சிலம்பின் ஒன்றினை எனக்கு தருவாயாக நான் அதை மதிலே விற்று வரும் வரையிலும் நீ காத்திருப்பாயாக என்று கூறி நான் போய் அங்கே சிலம்பினை விற்று வருகிறேன் என்று சொல்லாமல் மாறி வருவேன் என்று சொல்லுகிறான் மாறி வருதல் என்றால் அவன் உயிரோடு வருவதில்லை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது மற்றொன்று அதனை விற்று பொருளாக மாற்றி வருவேன் என்ற பொருளும் அதிலே இருக்கிறது அந்த மாறி வருவன் என்ற சொல் இங்கே நாடக ஏடனமாக அமைந்திருக்கிறது பிறகு சிலம்பினை பெற்றுக்கொண்டு அங்கு சுற்று முற்றும் யாரும் இல்லை என்பதை பார்த்து அவன் அவளை தழுவி அவனுக்கு கண்ணீர் வருகிறது அதனை மறைத்துக் கொள்ளுகிறான் என்று இளங்கோவடிகள் மிக அருமையாகச் சொல்லுகிறார் ஒருங்குடன் தழியி உளையோர் இல்லா ஒருங்குடன் தழியி ஒரு தனி கண்டு தன் உள்ளகம் வெதும்பி வருபனி கரந்த கண்ணனாகி தன் கண்களில் இருந்து வரக்கூடிய கண்ணீரை கண்ணையை பார்க்காமல் அவன் துடைத்து விட்டான் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு அவன் அந்த ஆயர் குடியிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்றான் அவன் வெளியே சென்றபோது அவனுக்கு எதிரே ஒரு காளை மாடு வருகிறது இம்மிலேறு எதிர்படுவது இழுக்கென அறியான் என்று சொல்லுகிறான் கோவலன் வணிக குடும்பத்திலே பிறந்தவன் அவனுக்கு எதிர்த்தார்போல் காளை மாடு வந்தால் அது தீய சகுனம் என்று அவனுக்கு தெரியாது இது ஆயர்களுக்கு தீய சகுனம் இவனுக்கு தெரியாது என்பதை அவர் சொல் இமிலேறு எதிர்படுவது சீதன அறியான் எனவே அவன் தன்னுடைய பணியிலேயே நடந்து சென்று கடை தெருவை அடைகிறான் அந்த கடை ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நூறு பொற்கொள்ளர்கள் பின்வர பாண்டியனுடைய தலைமை பொற்கொள்ளன் அவர்களை ஓரத்திலே நடந்து வந்தான் அவன் கையிலே நின்ற கோல்வந்தினை பற்றி இருந்தான் அவனை கண்ட கோவலன் இவன் பாண்டிய மன்னனின் சிறப்பு பெற்ற பொற்கொள்ளனாக இருத்தல் வேண்டும் என்று கருதி அவனை அணுகி அரசன் தேவி அணியும் தகுதியுடைய ஒரு சிலம்பு காச்சிலம்பு உள்ளது நீ விலை மதிப்பிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்கிறான் காவலன் தேவிக்கு ஆவதோர் காக்கணி நீ விலை விலையிடுவதற்கு ஆதியோ என்று கேட்கிறான் கோவலன் இந்த சிலம்பை பொற்கொள்ள இடத்திலே காட்டாமல் நகைவிற்கும் கடைத்தறிவிலே சென்று காட்டி அதனுடைய மதிப்பு என்ன என்று அவன் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவன் அங்கே போகவில்லை போனால் அங்கே இருப்பவர்கள் அவன் யார் என்று கேட்பார்கள் அவன் சொல்ல வேண்டும் நான் மாசாத்துவான் என்ற வணிகனின் மகன் என்று சொல்ல வேண்டும் இந்த சிலம்பு ஏது என்று கேட்டால் இது என் மனைவியுடைய சிலம்பு என்று சொல்ல வேண்டும் இதை ஏன் நீ விக்கிரா என்று கேட்டால் இதை விட்டுத்தான் நான் பொருள் தேட மதுரைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் இவையெல்லாம் சொன்னால் தன் குடும்பத்தினுடைய பேர் கெட்டுவிடுமே என்பதற்காக அவன் கடைத்தெருவுக்குச் செல்லாமல் நடுத்தருவிலே ஒரு பொற்கொள்ள அந்த சிலம்பினை காட்டுகின்றான் பொற்கொள்ள நிலத்திலே கோவலன் தன் மனைவியின் கார் சிலம்பினை காட்டி நீ இதை வெளியிடுவதற்கு ஆதியோ என்று கேட்கிறான் இங்கே ஒரு முரண் அடிகள் காட்டு மனைவியின் கார் நீ விலையிடுவதற்கு முடியுமா என்று பொற்கொள்ள கேட்கிறான் பொற்கொள்ளன் பதில் எனக்கு அதை பற்றி தெரியாவிட்டாலும் நான் அரசருக்கு முடிமுதற் சமைப்பவன் அரசருக்கு நான் கிரீடத்தை செய்யக்கூடியவன் என்று சொல்கிறான் அவன் காலிலே அணுகிற சிலம்புக்கு விலை தெரியுமா என்று கேட்டால் பொற்கொள்ளன் சொல்லுகிறான் நான் அரசனுக்கு முடியே செய்வன் என்று சொல்ல சொன்னான் அவன் எவ்வளவு மேம்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று கோவலனுக்கு தோன்றியது அவன் இளங்கோவடிகள் சொல்லுகிறார் பொற்கொல்லன் ஒரு கூற்ற என்று சொல்கிறார் எமனுடைய தூதனாக கோவலனுக்கு வந்து சேருகிறான் இந்த பொற்கொள்ளன் இந்த சிலம்பினை பார்த்தவுடன் அந்த சிலம்பில் உள்ள தகுதிகளையெல்லாம் அந்த பொற்கொல்லன் மதிப்பிடுகிறான் அந்த பொற்கொல்லிடத்திலே கோவலன் சிலம்பின் பொதியை அவிழ்த்து காட்டியவுடன் அதில் பொன்னால் செய்யப்பட்ட அச்சிலம்பு மணிகள் பதிக்கப்படும் அதன் குடிகளில் தலை சிறந்த மாணிக்க கற்கள் இருந்தன அது சித்திரை வேலைப்பாடு அமைந்த சிலம்பின் நுணுக்கத்தை எல்லாம் பொய்கூறுதலே வல்லவனாகிய அந்த பொற்கொள்ளன் பார்த்தால் இது அரண்மனையில் உள்ள நான் தான் திருடிய சிலம்பை போலவே இருக்கிறது என்று நன்றாக புரிந்து கொண்டான் ஆக தான் திருடிய அந்த அரசவாதேவியின் சிலம்பு வெளிப்படாததற்கு முன்னரே கோவலன் பொற்கொள்ளனை கோவலன் பொற்கனை பொற்கொள்ளன் திருடனாக்க எண்ணுகிறான் அந்த எண்ணத்தை மனத்தினுள்ளே வைத்துக் கொண்டு அவனிடத்திலே சொல்லுகிறான் இது காவலன் தேவிக்குத்தான் பொருத்தம் ஆகவே அரசனிடத்திலே இந்த சிலம்பை காட்டி வரும் வரையிலும் என்னுடைய சிறு குடிலே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும் என்று கோவலிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறான் கோவலனும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய சிறிய குடிலே இருப்பதற்கு ஒப்பி அங்கே உட்கார்ந்திருக்கிறான் கோவலன் அங்கே இருக்கும் பொற்கொல்லன் விரைந்து சென்று இந்த புதியவன் வேற்று நாட்டிலிருந்து வந்திருக்கிறான் இவன் மீது தான் திருடிய பழியை சுமைத்து சுமத்தி என் களவை மறைக்க வேண்டுமென்று தனக்குள் எண்ணியவாறு அரண்மனையை நோக்கி சென்றான் அப்பொழுது பாண்டியனுடைய அரசவையிலே நடனம் நடந்து கொண்டிருக்கிறது அரசனும் அரசையும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்டத்திலே தன்னுடைய விருப்பம் போன்றதை பார்த்த தலைவி அரசன் அந்த ஆட்டம் ஆடுகின்ற மகளிரின்பால் தன் கணவன் ஈடுபாடு கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து வருந்தி அவளிடத்தை சொல்லாமல் தனக்கு தலைவலி வந்தது என்று சொல்லி தலை நோவுகிறது என்று சொல்லி அந்த புறத்திற்கு சென்று விடுகிறாள் அவள் அப்படி சென்ற காரணத்தால் அவள் கோவைத்து செல்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட அரசன் விரைவாக அந்த புறத்திற்கு அந்த விரைந்து சென்றான் ஒரு கால் அந்த புறத்திலும் மற்றொரு கால் அரசவையிலும் நிற்கிற நேரத்தில் இந்த பொற்கொள்ளன் ஓடி வந்து அரசன் கால்களிலே விழுந்து அரசனை வணங்கி அரசனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அரசமாதேவியின் களவு போன சிலம்பு கிடைத்து விட்டது அதை திருடிய கல்வன் இங்கிருக்கக்கூடிய அலுவலர்களெல்லாம் ஏவலர்களெல்லாம் ஏமாற்றி அந்த சிலம்பினை கவர்ந்து வைத்திருக்கிறான் அதை நான் பிடித்து அவனை என்னுடைய குடிலேயே வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் சொன்னவுடனே அரசனுக்கு பெரிய மகிழ்ச்சி அதாவது வருத்தப்பட்டிருக்கிற தன்னுடைய மனைவியினுடைய வருத்தத்தை போக்குவதற்கு அவளுடைய காணாமற் போற சிலம்பு கிடைத்து விட்டது என்று சொல்லலாம் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது அந்த நேரத்தில் வினை சினை சொல்கிறார் இளங்கோவடிகள் வினைவிளை காலமாதலின் சிலையனால் வேம்பன் தேரானாகி அரசனுக்கு வினை வந்து சேருகிற காலம் என்பதனாலே நான் என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் அவன் என்ன சொல்லுகிறான் என் தாழ் பூங்கோதை தங்காச்சிலம்பு கண்டியகள்வன் கையில் ஆகில் கொன்று அச்சிலம்பை என்று சொல்லுகிறான் என்னுடைய அரசமாதேவியின் சிலம்பை திருடியவன் வைத்திருந்தால் அவனை கொன்று சிலம்பை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிடுகிறான் பொற்கொல்லன் பொய்த்துடிற்கொல்லனாக அரசனிடத்தில் பாண்டிமாதேவியின் திருடுபோன சிலம்பு கிடைத்து விட்டது என்று அவன் கால்களிலே விழுந்து அவனை வாழ்த்தி இக்கருத்தினை சொன்னவுடனும் பாண்டியனுக்கு மிக்க மகிழ்ச்சி இருந்தது ஏனென்றால் தலைநோவு என்று கோபித்து சென்ற தன்னுடைய தேவிக்கு அவளுடைய திருடு போன சிலம்பு கிடைத்து விட்டது என்ற கருத்தை சொன்னால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் அவளுடைய கோபமும் தனியும் என்று கருதிய காரணத்தால் சினையலர் வேம்பன் வினைவிளை காலம் வந்ததால் இவ்வாறு சொல்ல சொல்ல அவனுக்கு தோன்றியது அந்த சிலம்பை செய்தவனும் அந்த பொற்கொள்ளன் தான் ஆகவே அவனுக்கு தேவியனுடைய சிலம்பு நன்றாக தெரியும் என்று எண்ணிக்கொண்டு தாழ்வுங்கோதை தங்காச்சிலம்பு கந்திய கல்வன் கையதாகில் கொன்றச் சிலம்பு கொணர்க என்று ஆணையிடுகிறான் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் பொற்கொள்ளன் திருடனை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அரசன் அவனை சிலம்போடு அழைத்து வா அரசவை இருக்கிறது அங்கே அவனை கேட்போம் அவன் குற்றம் செய்திருந்தால் தண்டிப்போம் என்று சொல்லியிருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு உடனடியாக அவனை கொன்று சிலம்பை கொண்டு என்று சொன்ன காரணம் அரசனுக்கு ஊழ்வினை வந்து உறுத்தியது என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார் வினை விளை காலமாதலின் சினையாளர் வேம்பன் தேரானாகி ஆராய்ச்சி அறிவே அவனுக்கு இல்லாது போயிற்று அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கேட்டு அவனை தண்டிப்பதற்குரிய குற்றம் செய்திருந்தால் தண்டிக்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டுமே தவிர உடனடியாக அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்று சொன்ன கருத்து பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பெருமை தருவதாக உள்ள கருத்தாக தெரியவில்லை ஆராய்ச்சி அறிவு இல்லாத ஒருவன் பேசுகிற பேச்சாக இது அமைந்து விடுகிறது அதற்கேற்ப இரு காவலர்களுடன் கொற்கொல்லன் தன்னுடைய குடிலே இருக்கின்ற கோவல நிலத்துக்கு அழைத்து செல்கிறான் அங்கே சென்றவுடன் கோவல நடத்தில் இந்த இருவரும் அரசன் அனுப்பிய சிலம்பை பார்க்க வந்திருக்கின்ற பெருமக்கள் என்று சொல்லுகிறான் உடனே கோவலன் அந்த சிலம்பினை காட்ட அதிலே வந்த ஒருவன் சொல்கிறான் அந்த வீரில் ஒருவன் சொல்கிறான் இந்த சிலம்பை வைத்திருக்கின்ற கோவலன் திருடனை போல் தெரியவில்லையே என்று சொல்லுகிறான் அந்த முகத்தில் அந்த திருட்டு உடன் உடையவனாக தெரியவில்லை என்று சொல்ல சொல்வதை இவன் கொலைப்படு மக நலன் என்று சொல்கிறான் இவன் கொல்லுவதற்குரிய ஒரு திருடனாக எனக்கு தோன்றவில்லை என்று அந்த அரசனுடைய வீரர்களிலே ஒருவன் சொல்லுகிறான் ஆனால் அப்பொழுது நம்முடைய பொய்த்தொழில் பொற்கொள்ளன் சொல்லுகிறான் திருடனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அவர்கள் கண்ணக்கோல் இல்லாமல் மந்திர சொற்களை வைத்துக் கொண்டே அவர்கள் மந்திரத்தை கூறி மயக்கம் தன்மை உடையவர்கள் அவர்கள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த பொருளையும் யாருக்கும் தெரியாமல் எடுக்கும் திறமை உடையவர்கள் இந்த திரு நீ கணக்கிட முடியாது ஆகவே இவன் தான் அந்த சிலம்பை திருடினான் இந்த சிலம்பு அரசமாதேவியனுடையதுதான் என்று அவன் சொல்லுகிறான் அதனை கேட்ட வீரர்களிலேயே ஒருவன் நன்றாக குடித்துவிட்டு வந்தவன் கல்ல களிமகன் அவன் வெள்வாள் எரிய விலங்கு அறுத்தது என்று சொல்லுகிறார் இளங்கோவடிகள் அந்த வந்த இருவரிலே ஒருவன் குடித்து வந்தவன் தன்னுடைய வாளை ஓங்கி கோவலனுடைய இடையிலே வெட்ட அவன் அவனுடைய உடம்பு வெட்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார் ஆக இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால் கோவலன் அப்படி அவனை வெட்ட வருகிற போது அவன் கையை பிடித்து நீ ஏன் என்னை வெட்டுகிறாய் என்று கேட்டால் அவன் நீ சிலம்பை திருடினா என்று சொல்ல சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது கோவலன் சொல்லலாம் இது என்னுடைய மனைவியின் சிலம்பு இன்னொரு சிலம்பு அவரிடத்தில் இருக்கிறது வாருங்கள் காட்டுகிறேன் என்று சொல்லலாம் அவன் யானையையே அடக்கிய மறவன் கோவலன் அவர்கள் கையை பிடித்து ஏன் பேசவில்லை என்றால் அவன் தன்னுடைய குன்றா கொள்கை கோவலன் என்ற அந்த பெயருக்கு சிறப்பாக விளங்க வேண்டும் தன் குடும்ப பெயரையோ தான் மனைவியின் சிலம்பை உற்று பிழைக்க வந்த செய்தியையோ சொல்ல விரும்பவில்லை என்பதுதான் இதுவும் நகரத்தார் பண்பாடுகளில் ஒன்றாக தெரிகிறது காவர்காரன் கோவலனை கொன்று விடுகிறான்வலன் நினத்திருந்தால் அவன் கையை பிடித்து நிறுத்தி என்னை ஏன் கொல்ல வருகிறாய் என்று கேட்டிருக்கலாம் அத்தகைய வீரமுடையவன் தான் கோவலன் ஏனென்றால் மணிமேகலை பிறந்த விழாவிலே ஒரு யானையினுடைய துதிக்கையிலே ஏறி கிடவனை விடுவித்த கருணை மரவன் அவன் ஏன் பேசவில்லை பேசினால் தன் குடும்பமானம் போய்விடுமே என்று கருதி அவன் பேசவில்லை நகரத்தான மரபில் பெண்ணுக்கு கொடுக்க பொருளை கணவன் எடுத்து பயன்படுத்துவது இல்லை என்பது இன்று வரையிலும் உள்ள உண்மையாகும் எனவே தன் மனைவியின் சிலம்பை விற்று வாழ வந்தவன் என்ற இழிபெயரை மாசாத்துவான் குடும்பத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய தன்னை பற்றியோ கண்ணகியைப் பற்றியோ சிலம்பு கண்ணையினுடையது என்றோ சொல்லி அவன் தப்ப விரும்பவில்லை ஆகவே மௌனமாக இருந்து உயிரி விட்டு விடுகிறான் அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் குடும்பத்திற்காகவே தன்னை ஆட்படுத்தியவன் என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும் எனவே கோவலன் வெட்டப்பட்டு விட்டான் இந்த செய்தி கண்ணகிக்கு தெரிய வேண்டும் இளங்கோவடிகள் அதற்கு இடையிலே ஒரு காதையை வைக்கிறார் அது ஆய்ச்சியர் குறவை ஆய்ச்சியர்கள் தங்களுடைய வீடுகளிலே வைத்திருந்த பாலெல்லாம் உறையவில்லை நெய் உருகவில்லை வீட்டிலே கட்டியிருந்த பசுக்களினுடைய கண்களில் கண்களில் இருந்து கண்ணீர் வடுகிகிறது அதனுடைய மணிகள் எல்லாம் அருந்து கீழே விழுகின்றன இவையெல்லாம் ஏதோ தீய சகுனமாக அவர்கள் கருதி இந்த தீய சகுனத்தை போக்குவதற்கு குறவையாடினால் அந்த தீய சகுனம் போய்விடும் என்ற அவர்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்கள் குறவையாடுகிறார்கள் அது ஆட்சியர் குரவை என்ற தலைப்பில இளங்கோவடிகள் ஒரு காதையை அமைக்கிறார் கண்ணனையும் அவர் அதையையும் பாராட்டி பாடுகின்ற இந்த பாடலில் கண்ணனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் நமக்கு துன்பம் நீயும் என்று கருதிய ஆட்சியர் குறவையாடினர் இந்த குறவையை காண்பதற்கு மாதிரி தன் மகள் ஐயையை அழைத்து கண்ணகியை அழைத்து வருமாறு சொல்கிறாள் கண்ணகியும் அந்த குரவை கூத்தினை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் குறவை ஆடி முடிந்த பிறகு அந்த ஆட்சியர்களெல்லாம் அவரவர்கள் வீட்டிற்கு செல்ல மாதிரி வையைக்கு சென்று அந்த இறைவனை வழிபட்டு வருவதற்காக புறப்படுகிறாள் அப்பொழுது அங்கே ஒரு பெண் வருகிறாள் அவள் மதுரையிலிருந்து வருகிறாள் மதுரையிலே அவள் கேட்ட ஒரு செய்தியை அங்கே இருக்கின்ற மக்களிருக்கு சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் என்பதுதான் இங்கே ஒரு வியப்பான தொடரிலே அமைந்திருக்கிறது அவள் தான் சொல்லாடாள் சொல்லாடான் என்றாள் அந் சொல்லாடும் சொல்லாடும் தான் என்று சொல்லுகிறாள் இதிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன அவள்தான் அது யார் தெரியாது யாரோ ஒருத்தி சொல்லாடாள் அவள் பேசவில்லை சொல்லாடாள் என்றாள் ஏதோ பேசினாள் அவளுக்கு சொல்லாடும் சொல்லாடும் தான் நாக்கு குளரி பேசுகிறாள் என்ன சொல்லுகிறாள் என்ன அதில் தெரிகிறது கண்ணைக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படுகிறது ஏனென்றால் தன்னுடைய கணவன் மதுரைக்கு சென்றவன் இன்னும் வரவில்லையே என்ற இயக்கம் அவளுக்கு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அந்த பெண் சொல்கிறாள் மதுரையிலே யாரோ ஒருவனை அரசனுடைய தேவியின் சிலம்பை திருடியவன் என்று கருதி அவனுக்கு கொலை குறித்திருக்கிறார்கள் கொந்தார்கள் என்று சொல்லவில்லை கொலை குறித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன் என்று அவருடைய அந்த குளறுகிற சொற்களிலிருந்து இந்த செய்தி முழுமையாக சொல்லாவிட்டாலும் கண்ணைய கழுவனாம் என்றே கொலை குறித்தனரே நெகிழம் என்றால் இலக்கிய சொல் கண்ணையைக்கு புரிகிறது சிலம்பு என்று புரிகிறது ஆகவே சிலம்பை எடுத்து சென்றவன் தன் கணவன் அவனை கொலை குறித்திருக்கிறாள் என்று சொன்னவுடன் அவள் பொங்கி எழுந்தாள் குரவை ஆடி முடிந்த பிறகு மாதரி வையை துறையிலே இறைவனை வழங்க சென்று விடுகிறாள் அப்பொழுது மதுரையிலிருந்து வந்த ஒருத்தி ஒரு செய்தியை கேள்விப்பட்டதாக சொல்கிறாள் அது என்ன செய்தி என்பதை அவளாலே சொல்ல முடியவில்லை என்பதை லெங்கோவடிகள் சொல்லுவாள் அவள்தான் சொல்லாடாள் சொல்லாடான் என்றாள் சொல்லாடும் சொல்லாடும் தான் என்று சொல்கிறாள் என்ன சொன்னாள் அரசுரை கோயில் அணியார் நெகிழம் பெறையாமல் வாங்கிய கழுவனாம் என்று பெறையாமல் வாங்கிய கழுவனாம் என்று குறைகளல் மாக்கள் குறை கொலை குறித்தனரே என்று சொல்கிறார் அதில் என்ன செய்தி அவள் சொல்லுகிறாள் பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை ஒருவன் திருடினான் என்று கருதி அவனுக்கு கொலை குற்றம் வித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதிலே சிலம்பு என்று சொல்லப்படவில்லை எகிழம் என்று இலக்கிய சொல்லை பயன்படுத்துகிறார் கண்ணை எவ்வளவு கூர்மையான அறிவுடையவள் எகிழம் என்பதை சிலம்பு என்று புரிந்து தன் கணவன் தானே எடுத்து சென்றான் அவனை கொன்று விட்டார்களோ என்று எண்ணி மிகவும் அவள் வருந்துகிறாள் என்பதை அவளுடைய அந்த மெய்ப்பாட்டை நமக்கு சொல்லுகிறார் விழுந்தாள் கொண்டன செங்கன் சிவப்பு அழுதாள் அவள் நிலவு போன்ற முகத்தை உடைய அவள் புழுதியிலே புரண்டு எப்படி இருந்தது என்றால் வானத்திலே உள்ள நிலவு தரையிலே வந்து விழுந்தது போல இருக்கிறது என்று சொல்லுகிறாள் அவள் சொல்கிறாள் மன்ன அதாவது தன்னுடைய சிலம்பை மன்னவன் கவர்ந்து கொள்வதற்காக அவன் தவறு செய்ததற்காக என் இழந்தேன் தவறிழைப்ப அன்பனை இழந்தேன் யான் அவலம் கொண்டு அழிவதோ மன்னவன் தவறிழைப்பரன் என் மடவோய் யான் அவலம் கொண்டு அழிவதோ தென்னவன் தவறிழைப்ப இம்மையும் இசை ஒளி இணந்தியோ என்று தன் கணவன் தான் கொல்லப்பட்டான் என்பதை அவள் முடிவாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு கூர்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அப்பொழுது அவள் கேட்கிறாள் அந்த ஆயர் குடும்பத்து பெண்களையெல்லாம் வைத்துக் கொண்டு சொல்லுகிறாள் இந்த கொடுங்கோர் பாண்டியன் தவறினை செய்ததற்காக நான் துன்பப்பட வேண்டுமா அப்பொழுது அவள் ஒரு வஞ்சினம் கூறுகிறாள் ஆய மடமகளிர் கேட்டைக்க கேட்டை படுவேலி படுகொருள் நீ அருதி காகிதர் செல்வனே கல்வனோ என் கணவன் அதாவது சூரியனை பார்த்து கேட்கிறாள் நீ எல்லா இடங்களிலும் படக்கூடியவன்தானே என்னுடைய கணவன் திருடனா என்று கேட்கிறாள் அப்பொழுது அந்த சூரியன் சொல்லுகிறான் கல்வனோ அல்லன் கருங்கயற்கண் மாதராய் உள்ளறி உண்ணும் இவ்வூர் என்றது ஒரு குரல் சூரியன் பேசினானா இல்லையா ஒரு அசரீரியை கேட்டது உன் கணவன் திருடனில்லை இந்த மதுரை மாநகரம் எரிய போகிறது என்று சூரியன் கூறுவதாக இளங்கோவடிகள் துன்பமாலையிலே நமக்கு சொல்லி முடிக்கிறார்